பாடம் பத்தொன்பது நல்வழியை அல்லது தீய வழியை உருவாக்கியவர் பற்றி அல்லாஹ் தான் மனைவியர் எங்கள் ஆகியோரில் இருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை அன்பளிப்பு செய்வாயாக எங்களை இரையச்சம் உள்ளோருக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக இருபத்தி அத்தியாயம் எழுபத்தி வசனம் மற்றொரு அல்லாஹ் குருகுந்தான் நாம் அவர்களை நம் கட்டளைகள் மூலம் மக்களை வழி நடத்தும் தலைவர்களாக ஆக்கினோம் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எழுபத்தி மூன்றாவது வசனம்